கர்த்தை சாஸ்திர சங்கிரஹை யாஸ்வயம் பத்மநாபஸ் முகபத்மாத்து வினிஸ்திருத்தாச்சரியமான ஸ்லோகம் பகவத்கீதை கண்ணனம்பெருமானே வாய் திறந்து உபதேசித்தது அதை அறிந்து கொண்டால் அறியாத அர்த்தங்களெல்லாம் புரிந்து போகிறது கீதை அறியாவிட்டால் வேறு எதத்தெரிந்து கொண்டும் லாபம் கிடையாது அந்த கீதையில் எத்தனையோ உயர்ந்த ஆழ்ந்த கருத்துக்கள் அதிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தை வெகு நேர்த்தியாக உபதேசிக்கிறார் அதத்தான் தற்போது பார்க்க போகிறோம்மானே ந அவமானேன திருப்ததே காங்கோ கிரத இவ அக்ஷோ ய பண்டித உட்சே இவன் பண்டிதன் என்று கொண்டாடப்படுகிறான் இப்ப நாம பார்க்க போகிறது பன்னிரண்டாவது ஸ்லோகத்தில் இருக்கும் அடையாளங்கள் ஏற்கனவே பதினோராவது ஸ்லோகத்துல பார்த்தோம் ஆரியர்கள் சான்றோர்கள் அவர்கள் என்ன செயல்பட்டார்களோ அந்த செயலை பெய்வதிலேயே நமக்கு ஆசை இருக்க வேண்டும் இந்த பெரியவர் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி எத்திலையும் மனு பகவான் பிரகலாதன் திருவன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் எப்படி நடந்து காட்டியிருப்பார்களோ அவர்கள் அங்கீகரித்த தக்க செயல்களையே புரிய வேண்டும் நாம ஒரு செயலில் ஈடுபட போறோம் இதை பெரியோர்கள் ஆதரிப்பாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பெரியோர்கள் ஆதரிக்கிறதுங்கிறது அவ்வளவு முக்கியமா என்கிற கேள்வி எழுதும் ராமனும் அதை ஒத்துக்கிறார் கண்ணனும் அதை உபதேசிக்கிறார் ரெண்டடம் மட்டும் சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் ஞாபகத்தில் கொள்ளவும் ராமன் விபீஷணனை அங்கீகாரம் பண்ண வேணும் என்ற ஆசை கொண்டார் திருப்புல்லாணி ராமேஸ்வர கரையிலே இருக்கிறானி ராமன் வீடனன் ராவணனாலே சுரத்தி அடிக்கப்பட்டு ஆகாய மார்க்கத்தில் கடலக்கடைந்து மகாத்மாவான ராமனிடத்தில் நான் சரணம் கூட வந்திருக்கிறேன் என்று சுக்ரீவாதிகளே நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று விபீஷணன் சொல்ல சுக்ரீவனும் போய் தெரிவித்த ராமனப்ப பேச ஆரம்பிக்கிறார் நாம் கை கொள்ள வேண்டும் அவனுடைய புகழ்வன் தர வேண்டும் அவனுக்கு தஞ்சேல் சொல்ல வேண்டும் ராமனு காட்சி ஆனா சுக்ரீவன் ஏற்றுக்கொள்ளவில்லை இவன் எப்ப கூட பிறந்த அண்ணனையே தப்பான முக்கியமான காலத்துல விட்டுட்டு வந்திருக்கானோ நம்ம மட்டும் விட்டுட்டு போயிட மாட்டான் என்ன நிச்சயம் அதேச காலே சம்பிராப்த முக்கியமான தருணத்தில் அண்ணனையே விட்டு வந்தான் எனக்கு சந்தேகம் போகல மேலும் இவன் ஒற்றனாக கூட வந்திருக்கலாம் இராக்கதர்களை நம்புவதற்கு என்ன சுக்வன் சொல்லி சொல்லி தடுத்தான் அப்ப ராமனு புரிஞ்சு போயிச்சு சுக்ரீவன் திருவாக்கிலேயே வந்தவை அதுல ஒரு ஸ்லோகம் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதன்சன தோஷோ எத்தட்டி தத்யசியாது சகாமேட்டது அகர்ஹிதம் சுக்ரீவா ஒரு விஷயம் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் என்னிடத்தில் உண்மையான அடியவனாக வர வேண்டாம் என்னிடத்தில் உண்மையான அன்பு கூட காட்ட வேண்டாம் உண்மையான நட்பு வேண்டாம் மித்திர பாவேன சம்பிராப்தம் எனக்கு நண்பன் என்று வேஷமிட்டு கொண்டு வந்தால் கூட போதும் ஆனா நட்பை ஓரளவாவது காட்டுகிறான்னு பார்க்கிறேன் ஆழ்ந்த காதல் கிடைக்காது என்பது எனக்கு தெரியும் அது ஒரு சில இடத்திலே தான் கிடைக்கும் சுப்ரீவா அப்ப நட்பு நானும் மேலெழுந்த வாரியா சொல்லிட்டு வர வேண்டாமா இப்ப நாமெல்லாம் பெருமாள் பக்தி பக்தின்னு போறோம் அப்படியே நான் ஆழ்வார்களாட்ட உண்மையான பக்தர்களா இல்ல பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு மட்டும்தான் மோஷம் கொடுப்பேன் இதை போல போய் பக்தர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா ஏதோ நம்ம உள்ளத்தை சோதித்து பாக்கிறார் நம்ம பண்றது தீமை தான் ஆனா நன்மேன்னு பெயரையாவது வைக்கலாம் ஒரு முத்திரையானு குத்தலாம்னா போனா போறதுன்னு அவரே நம்முடைய தீமைகளுக்கே நன்மேன்னு பேர் வச்சு அலட்சியம் போடுறார் இதுதான் பகவான் செய்வது அப்ப மித்திர பாவேன சம்பிராப்தம் நண்பன் பாவனையோட வேஷமிட்டுக் கொண்டு வந்தால் கூட போதும் அவனை ஒரு நாடும் நான் கைவிட்டு விட மாட்டேன் அவன் தோஷத்தோடைய குற்றங்களோடையோடைய வரட்டம் சதாமே தது அகர்ஹிதம் அப்போதுதான் பாபங்களோடு வர்றபவன நான் ஏற்றுக்கொண்டால் சதாமே தது அகர்ஹிதம் மிகவும் சாந்தோர்கள் மெத்த பரம பக்தர்கள் அவர்கள் ராமன் நல்ல செயல் செய்தான் என்று ஏற்றுக்கொள்ளுவார்கள் நான் மட்டும் இந்த விபீஷணனை கை கொள்ள மாட்டேன்னு தள்ளுட்டேன்னு வச்சுக்கோ ஊருக்கு போனா வசிஷ்டர் ஏத்துக்க மாட்டார் சுதிரீவா யாரும் ஒத்துக்க மாட்டா எட்டு மகர்ஷிகளை என் தந்தையார் தன் அரண்மனையில் வைத்திருந்தான் வசிஷ்டோ வாமதேவ் சாபாலிஹி அச காஷ்யபகா காத்தியாயனஹா சுயங்யஷ விஜயஸ்ததா எட்டு பேரும் சான்றோர்கள் அவ அத்தனை பேரும் ஒத்துக்கிற காரியத்தைத்தான் நான் பண்ண முடியும் நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா விபீஷணன் மட்டும் நீ சொன்னேங்கிறதுக்காக நான் கை கொள்ளாமல் அவனை தள்ளுட்டு பொண்ணு டூ இல்ல திருப்பி அனுப்பிச்சு ஏதோ பண்ணுட்டாலும் நான் ராவணன் ஜெயிச்சிருவேன் விபீஷணனாலதான் ஜெயிக்க போறேங்கிறது அல்ல ராவணனை வென்று விடுவேன் திரும்ப ஊருக்கு போவேன் பட்டாபிஷேகம் பண்ண போறாருங்க அப்ப என்னை உட்காச்சி வச்சு கதை சமா பதினாலு வருஷம் காட்டு போயிருந்தியே என்னென்ன செய்தி அங்க எங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு நானும் சொல்லுவேன் ராவணன் வந்தான் சீதையை பறித்து போனான் இக்கரை வந்த அக்கறைக்கு போனேன் விபீஷணன் வந்தான் சரணம் நீ சொன்னா ஆனா நான் ஏற்றுக்கொள்ளாமலே போயிட்டேன் ஜெயிச்சுட்டேன் அவன் தான் அரசன் சரணம்னு விபீஷன் வந்து நிக்கருச்சே அத போய் நீ தள்ளி ஊட்டுட்டியாமே தப்பு பண்ண விட்டாய் நம்ம குலமரியாதையே கெடுத்து விட்டாய் சரணாவிதி பண்ணவனை காக்காமல் போவது பெரும் குற்றம் அருகி பிராணான் பரித்தஞ்ச ரஷிதவியாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை நமக்கு விரோதியா கூட இருக்கட்டும் நம்ம இன்னொரு பதினாலு வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு வசிஷ்டாச்சாரி சொல்லுவார் அப்ப ஆரியர்களால ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல்களைத்தான் நான் செய்யணும் வசிஷ்டர் ஆரியன் அவர் தான் மேலையார் சான்றோர் அவர் ஒத்துகிற செயலா இருக்கணுமே நான் விபீஷணன வேண்டான்னு சொல்லுட்டேன் நேர வசிஷ்டர் கோவிச்சுக்கு போறார் நான் திரும்ப பதினாலு வருஷம் காட்டுக்கு வர்றதா சுபிரிவா அதற்காகவா அவர் இவனை கண் போகிறேன் அப்ப ராமனும் சான்றோர் செய்த செய்கைகள் வேணும் அதத்தான் நாமும் பின்பற்ற ஆசை கொள்ளுகிறான் இதே விஷயத்த கண்ணன் சொல்றார் அர்ஜுனனுக்கு சண்டை தொடங்குறது தொடங்கும் போதே கைகால்லாம் நடுங்கி போச்சு ஓ நம்முடைய நண்பர்களையும் ஆச்சாரியர்களையும் உறவுக்காரர்களையும் கொன்றாய் இந்த ராஜ்யம் நமக்கு வேணும் என்று தந்ததா கிருபையாவிட்டம் அஸ்ரூ பூர்ணா குலே கணம் கண்கள் முழுக்க தண்ணீர் நிரம்ப தளர்ந்து போய் காண்டீபம் கைகளில் நழுவ தேரின் மடுவில் அர்ஜுனன் அமர்ந்தான் கோவிந்த முக்தா சூஷ்ணியும் பபுவ நான் சண்டை போட போடுது இது கோவிந்த முக்துவா நான் சண்டையே போட மாட்டேன் தளர்ந்து போயிட்டேன் என்னால முடியலே பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துகிறேன் இந்த சண்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்தான் கண்ணன் அருகிலே வந்து அவனை தொட்டு உபதேசம் பண்ணுகிறார் குதத்வா கஷ்பம் விஷமே சமுபஸ்திதன் அனார்யுஷ்டம் அஸ்வர்கம் அதிர்த்திகரம் அர்ஜுனா உள்ளத்தில் வீரனுடைய உள்ளத்தில் இந்த தளர்ச்சி எப்போது வந்தது அர்ஜுனா தளர்ச்சி உனக்கேற்றதல்ல நீ அதோட இருக்கவே கூடாது அனார்யஜு நீ இப்ப ஓடி போறேன்னு சொல்றியே பிச்சை எடுக்க போறேன்னு சொல்றியே பெரியோர்கள் அதை ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அஸ்வர்கன் இது உனக்கு ஸ்வர்கத்தை பெற்று கொடுக்காது பரவ வைக்காது கேட்டா உன்னை பத்தின அவப்பெயரை உலகங்கும் இது பரப்பும் கத்திரியனான் நாட்டை விட்டு ஓடினான் பிரஜைகளை காப்பாற்ற தவறினான் என்ற அவப்பெயர் ஏற்க போகிறாய் பெரியோர்கள் அங்கீகாரம் பண்ண மாட்டார்கள் ஆனா ஆரிய ஜுஷ்டன் கண்ணனா அதே விஷயம் சொல்லுவோம் அப்ப மேலையார்கள் என்ன செய்திருக்கார்களோ அந்த செயலைத்தான் நாம செய்ய விருப்பப்பட வேண்டும் இந்த செயலை பெரியோர்கள் அங்கீகரிப்பார்களா ஏற்றது தானா இன்னைக்கு ஆபத்து என்ன தெரியுமா அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அவர் என்ன செய்யறது நான் என்ன கேட்கறது என் மனசுக்கு தோணில தான் செய்வேன் விண்டிபென்டன்ட் இண்டிபெண்ட் தான் இண்டிபெண்ட்னா உழவர்கள்லாம் விளை நிலத்தை விளைக்காமலே நம்ம சாப்பிடலாமா இண்டிபெண்ட்னா பெட்ரோலை யாரு உற்பத்தி பண்ணாமலே நம்ம வண்டி ஓட்டின் போடலாமா இன்டிபெண்ட்னா சம்பளம் கொடுக்காமலே நாம வாழ்ந்துட போறோமா இன்டிபெண்ட்னா டாக்டர்லாம நாம வாழ்ந்துட போறோமா எல்லாத்திலயும் டிபெண்ட் ஒன் ஒன்லி ஒன் ஒன்லி மனுஷன் டிபென்டன்ட் ஸ்வதந்திர நாம் முடியாது ஆனா நம்ம நினைச்சுக்கிறது இன்டிபெண்டன்ட் அது எப்ப தெரியுமா சொல்லுவோம் பெருமானுக்கு டிபெண்ட் சொல்றேன் மட்டும் இந்த கல்வி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கா நாம அதன் பேர்ல இல்ல ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் இருக்கா நாம அதன் பேர்ல டிபெண்ட் இல்ல டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூஷன் இருக்காரு அவர் பேர்ல நீ டிபெண்டா நான் இன்டிபெண்ட் அங்க மட்டும் சுவாத்திரம் பேசுற பாருங்க இது பொய்யான பேச்சு தானே உலகத்துல ஒப்பத்தரும் இல்லாட்டா நம்மால வாழவே முடியாது உழவன் உற்பத்தி பண்ணாதான் சாப்பிட முடியும் டாக்டர் பார்த்தா தான் உடம்பு இருக்க போறது டிரான்ஸ்போர்ட் இருந்தா தான் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறோம் ஒருத்தர் வேலை கொடுத்தாத்தான் சம்பளமே வாங்க போறோம் சோரே கிடைக்க போறது ஆனா பகவானுக்கு நீடிப்பட் ஒத்துக்க மாட்டேங்கிறோ அது கூடாது பெருமானோ மேலேயார்களான சாந்தோர்களோ எப்படி நடத்தி காட்டி இருக்கிறார்களோ அதன் வழி ஒழுகி நடக்க வேண்டும் அதை பற்றித்தான் கடைபிடிக்க வேணும் இதை பதினோராவது அடையாளமா பார்த்துட்டோம் இப்ப பார்க்க போறது பன்னெண்டாவது அடையாளம் இந்த கிறிஷத்யாத்ம சம்மானி நம்ம பத்தி புகழ்ந்து பேசுற ஆத்ம சம்மாதம் எனக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு மரியாதை கிடைச்சிருக்கு ஓஹோ எல்லா நோட்டீஸ் போர்ட்லயும் இன்பப்பட்டு கூட்டாடுவது இல்லையோ அவன் தான் பண்டிதன் ஊர்வலகம் கொண்டாடுறதே ஆஹா ஓஹோன்னு எழுதுறாளே இவருக்கு கிரெடென்சியல்ஸ் அப்படின்னு நினைச்சேன் சந்தோஷப்பட்டு கூட்டாட ஆரம்பிச்சேன் நாளைக்கே என்ன போறது அது சொல்ற அவமானேன திருப்ததே அதே லோகம் நம்மை அவமதிக்கும் அது கண்டு மனது போவதும் கூடாதோ அப்ப ஒருத்தர் பட்டம் பதவி கிடைக்கிறது அது கண்டு உடைந்து போய்விடுவதும் கூடாது தளர்ச்சி அடைவதும் கூடாது இரண்டும் மற்றவனாய் காங்கோ கிரதெய்வ அக்ஷோ யஹ ய பண்டித உச்சதே காங்கோ கிரதெய்வ கங்கையின் நடுவில் எவ்வளவு ஆழமாக கலக்க மாட்டாததாய் தெளிந்ததாய் அசைவற்றதாய் கங்கையின் நடுப்பகுதி இருக்குமோ அதை போல் கலக்கமில்லாதவனாக இருப்பவனே பண்டித்தன் அக்ஷோபியா அப்படின்னா கலக்க முடிகிறவர் அக்ஷோபியன் அல்லன் இவன் ஒரு நாளும் அக்ஷ இவன் அக்ஷோபியா கலக்க முடியாதவனாய் இவனை மயக்கிறதுக்கு முடியாது நம்ம பேச்ச பேசி பேசி இழுத்துடறதுக்கு முடியாது எதே போல் கங்கையனுடைய நடுப்பகுதியை கலக்க இயலுமா எதை கொண்டு கலக்கிறது ஏதோ பெருமாள்வானா மந்திரமலையை வைத்து திருப்பார்கடலை கடைந்தார் கலக்கினாரே தவிர கங்கா ஆழம் இந்த கலைப்பக்கம் வந்து விட்டீங்கன்னா அலையா அடிக்கும் ஆர்ப்பாட்டமா இருக்கும் வேகமா சூழிச்சுன்னு ஓடும் நடுவுல போக போக ஆனந்தமா இருக்கும் சுல்லியமா இருக்கும் ஆழம் வரைக்கும் கண்டுபிடி தெரியும் ஆனா ஆழம் எவ்வளவுமே தெரியாது அப்படி கங்கையினுடைய நடுப்பகுதியை போலே ஆகாதமாக ஆழம் காண முடியாதவனாய் தாண்ட முடியாதவனாய் கலக்க முடியாதவனாய் ஏதன்னு புரிந்து கொள்ள முடியாதவனாய் பண்டிதன் இருக்கிறான் அப்ப ஒரு பக்கத்தில் கொண்டாடினாலும் ஏற்றுகிறது இல்ல நகந்து போடுறார் இத பத்தி தர்மசாஸ்திரத்துல சொல்றா நமக்கு கொண்டாட்டம்னு வந்தாலே விஷப்பாம்ப கண்டா போல ஒதுங்கி பண்ணுமா விஷப்பாம்புங்க போறோம்னா கிட்ட போவா அதான் அந்த பக்கம் போச்சுன்னு நம்ம இந்த பக்கம் போடுவோம் இல்லையோ அத போல பட்டம் பதவி கொண்டாட்டம் எதான் வருதுன்னா ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது பேசாமல் இருந்து விட வேண்டும் பேசுறவா நாலு நாள்ல போடுவா அது வரைக்கும் நம்ம பல்ல கடிச்சு இருந்துட்டோம் தானே சரியா போடும் ஆனா அந்த சமயத்துக்கு ஏதான் ரெஸ்பாண்ட் பண்ண போக அவ இன்னும் ரெண்டு கொண்டாட நான் நெஜமாவே வசந்தவனாக்குங்கிற எண்ணம் வந்துடும் மனசனுடைய மனசு இருக்கே அது எப்ப விட்டா ஆகாரத்துக்கு போலான்னு காத்துருக்கும் அதை தட்டி தட்டி அடக்கி வச்சுட்டே இருந்தோம்னா ஒழுங்கா இருக்கும் அதை அப்ப கொஞ்சம் விட்டுட்டோம் ஓ நாம தான் போட்டிருக்கு சட்டு நம்ம பார்த்து என்னமா இருக்கா இவர் சங்கீத வித்வான்னா நேர நாரதரை இவர் தும்புருவே இவருதான் இவருக்கு தெரிஞ்ச வீணாரு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச தபலாருக்கு தெரியும் இவருக்கு தெரிஞ்ச வாய்ப்பாட்டும் ராமானுஷரே இறங்கி வந்து பண்றோம் இதெல்லாம் கேட்கச்சே நாம நிஜமாவே அவாள நமக்கே ஒரு சந்தேகம் தரும் அப்படியே மனசு செரகடிக்கு பறக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பெருமாள் பார்த்துட்டே இருப்பார் எப்ப பறந்து மேர வரானோ தட்டுறதுக்கு அவர் காத்துருக்காரு இல்லையோ இதற்காகத்தான் யார் என்ன கொண்டாடினாலும் நாம் நாமத்தான் இருக்க முடியுமே தவிர கூடாது யாரோ சில பேர் அப்படியே கொண்டாடுவார் நாளைக்கு அவாளே இவரேதான் இத்தனை குற்றங்களும் புரிந்தார்னு சொல்லிட்டு போடுவார் அப்ப இத கண்டும் ரொம்ப ஆனந்த கூட்டாடுறதும் கூடாது அதை கண்டும் அவமானத்தை கண்டும் உள்ளம் தளர்ந்து போய்விடுவதும் கூடாது கங்கையனுடைய நடுவை போலே ஆனந்தமாய் ஆழம் காண முடியாதவனாய் இருக்க வேணும் குறத்தாழ்வான் தெரிவிக்கிறார் பிரசாந்தானந்த மகானந்த மகிமா பிரசக்தைனு விரத்தரங்காந்த கடலனுடைய கரையில பார்த்தா அலை ஆர்ப்பரிக்கும் ஆனா நடுக்கடல்ல பார்த்தா கலக்க முடியாது ஆர்ப்பாட்டமே இருக்காது செழுவ சாந்தமா இருக்கும் பரபிரம் அப்படித்தான் இருக்குமா பெருமாள் சேனிச்சிருக்காரு பரமசாந்தராக தன்னை தானே அனுபவித்து கொண்டிருக்கிறார் அதை போல் நாம பெருமாங்கிற கவசத்தை போட்டு நோடனும் இதுல பல பேர் கொண்டாடுவார்கள் கொண்டாடுறதும் அம்புதான் இகழறதும் அம்புதான் भगवान, பக்திங்கிற கவசத்தை போட்டு இருந்தோம் இந்த அம்பெல்லாம் வந்து வந்து பட்டு பட்டு தெரிச்சுட்டே உந்துரும் நம்ம உள்ளுக்குள்ள பெருமானுடைய தியானத்திலேயே இருந்து விடலாம் யாரும் யாரை பற்றியும் நிகழலாம் யாரும் யாரை பற்றியும் புகழலாம் புகழலாம் பழிக்கலாம் இதத்தனி நம்ம பேர்ல தட்டாது இருக்கணும் எப்படி சாமி ஒருத்தர் புகழச்சே எனக்கு சந்தோஷப்படாத இருக்க முடியுமான்னா அப்ப இகழச்சே வருத்தப்படணுமே அதை நினைச்சுன்னு நினைச்சுட்டே இங்க சந்தோஷப்படக்கூடாது இன்னொன்னு இவர் புகழறானா ஆத்மாவை புகழ்கிறாரா உடல புகழ்கிறாரா அவருக்கு தெரிஞ்சது உடல் தான் அப்ப உடலைத்தான் புகழணும் உண்மையில உடலை புகழணும்னா நம்ம ஆத்மா பறத்து போனப்பறம் இறந்த உடல் கழகம் யாரானது நான் ஒரு பத்து பாட்டு பாடுவாள் அதை பத்தி எழுதி வைப்பார்களோ ஒண்ணும் மாட்டா பார்த்து நாள் நம்ம மறந்துப்பட போறான் அப்ப உடலை இவர்கள் புகழ்ந்தாலும் அது உண்மை புகழ்ச்சி இல்லேன்னு தெரிஞ்சு போச்சு சரி சாமி ஆத்மாவைத்தான் புகழாளும்னா ஏன் ஆத்மா நான் என்ற ஆத்மாவை தெரியவே தெரியாதே அவன் ஆத்மாவையும் அவன் பார்த்ததில்ல என் ஆத்மாவையும் பார்த்ததில்ல ஆத்மாவை முதல்ல தெரிஞ்சு தானா அப்ப அதுவும் தெரியாது அப்ப புகழ்ச்சின்னு சொல்றதே வெறுமனே தெரிஞ்சு அதனாலதான் அது கண்டு இன்பப்படுவதும் கூடாது இகழ்ச்சியை கண்டு துன்பப்படுவதும் கூடாது கண்ணனே தெரிவிக்கிறார் துல்லியோ தீரக ஆத்ம சஸ்துதி மான அபமானயோகோ துல்லிய துல்லிய மித்திர அரிபக்ஷயோகோ நண்பன் விரோதி மானம் அவமானம் தன்னை புகழ்தல் இகழ்தல் இது எந்த விஷயத்திலையும் சமமாக இருக்க வேண்டும் குணாவர்த்த இத்தேவ அந்தந்த குணம் சத்தம் ரஜசு குண தமசு அதன் வேலையை பார்க்கறது நமக்கேது புகழ்ச்சி மகிழ்ச்சி பாதிக்கப்படாதவனாய் ஆழம் காண முடியாதவனாய் கழுவாக இருப்பவனாய் கலக்கமாட்டாதவனாக இருப்பவனே பண்டித்தன்னு கொண்டாடப்படுகிறான் இருப்போம் ஓர் அறிவிப்பு ஆகஸ்ட் மாசம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி தேதிகளில் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு கரூர் நாரதகான சபாவில் அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடு ஆக உள்ளது கரூர் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் அனைவரும் வந்து மூன்று நாட்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன்